அகண்டமண்டலாக்காரம் ஸ்ரீதிணாந்திரை பாய் முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பாஷியம் மகேஷி கி வியே ஹியதூத்தம் ஸ்ய பிரியம் ூ சனே மாம் மூ நமோ விதையோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குரு प्रत्यगर्थो ோப்பவரோஸ் ஓ ஆய மமாலி வாக்ஷ்மோ ஃபலமிந்திரிச்சம்மதம் மாஹம் மாமா நோராமஸ்வனம் மே அஸ் Prueba, Tadatmani nirateya, Tadatmani nirateya, mayi santu te mayi santu temayi யத்சுா பதின்காவது ஃண்டம் ஸ்மராூயசீ ஆசே வை சோ மந்த அதி கர்மா புத்தாக்கு பசூக்குச்சேம் லோக்கமே ஆஷாமுபாஸ்வேதி சனத்குமார மகர்ஷி குருவான ஆச்சாரியராகிய சனத்குமார சனத்குமாரர் சிஷியராகிய நாரதருக்கு அவர் கேட்டுக்கொண்டபடி ஆத்மவித்யையை உபதேசிக்கிறார் ஆத்ம வித்தியை அவர் உபதேசிக்கிற முறையில் வித்தியாசம் இதுதான் பிரக்ரியான்னு பேர் பிரக்ரியானா மெத்தடாலஜி இவர் ஒரு மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி உப உபதேசம் பண்ணுறார் நோக்கம் வந்து பிரம்மத்தை உபதேசம் பண்ணுறதான் அதுவும் முக்கியமாக ஆத்மாவே பிரம்மம் என்பதை உபதேசிப்பதான் இங்கே முக்கியமான நோக்கம் நீங்கள் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணினா ஒரு விஷயம் புரியும் ஒரே வஸ்து ஒரு வஸ்துவை பல பொருளில் தியானம் பண்ணி பழக சொல்லும் வந்து நாம் உபாசனைங்கிறோம் பற்றுக்கு ஒரு ஆலம்பனத்தில் தேவதைய பார்க்கறது முக்கியமாக இங்கே வந்து பிரம்மத்தை தரிசனம் பண்ணுறது அதுக்குள்ளே அவாந்திரபேதங்கள் நிறைய இருக்கு இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் பொருளை கடவுளாக பார்க்கறது முதல் ஒரு அம்சம் கடவுளையே பொருளாக பார்க்கறது ரெண்டாவது இது உண்மையானதுதான் பொருளை கடவுளாக பார்த்து பழகினாத்தான் கடவுளை வந்து பொருளாக பார்க்க முடியும் பொருளை கடவுளாக பார்க்கறது உபாசனை பாவனை கடவுளை பொருளா பார்க்கறதுங்கிறது ஞானம் புரியும் என்னிடத்தில் கடவுளை பார்ப்பது உபாசனை கடவுள்தான் நானாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்வது ஞானம் யோசிச்சுட்டே இருக்கும் புரியும் அதாவது தெரிந்த பொருளில் தெரியாத பொருளை தெரியாத பொருளை நினைப்பது உபாசனை அதற்கு பிறகு அந்த தெரியாத பொருளும் தெரிந்து விட்ட பிறகு தெரிந்த பொருள்தான் தெரியாதது போல தெரிகின்ற பொருள்தான் தெரிந்திருக்கிற பொருளுக்கெல்லாம் ஆதாரமானது அப்படின்னு தெரியும் ஜம் உபாசனது ஆரோப்பம் இருக்கு அத்தியாசம் இருக்கு ஞானத்துல அத்தியாச நிவத்தி இருக்கு உபாசனையில ஆலம்பனமும் சத்தியம் ஆலம்பனம் பண்ண ஆலம்பனத்தில் நாம அத்தியாசம் பண்ற விஷயமும் சத்தியம் அத்தியாசம்னா பிரம்மன் அத்தியாசம் பண்றோம் அதான் ஜெகத் சத்தியம் பிரம்ம சத்தியம் ஆலம்பனமும் பற்றுக்கோடு சப்போர்ட் ஆலம்பனமும் சத்தியம் அந்த உபாசிய விஷயமும் சத்தியம் ஆனா உண்மை பிரிஞ்சதுக்கு பிறகு புரிஞ்சதுக்கு பிறகு என்னாகிறது பிரம்ம சத்தியம் ஆலம்பனம் மிச்சம் ஆலம்பனம் மிச்சம் இந்த உலகத்தையே கடவுளாக பார்க்கறது உபாசனை கடவுளை உலகமாக பார்க்கறது ஞானம் கடவுள்னா நான் பிரம்மங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் நிர்குண உலகத்தை உண்மைன்னு நினைச்சு உலகத்தை கடவுளா பாக்கிறது உபாசனை உண்மையை புரிஞ்சின்ற பிறகு கடவுளை உண்மையா புரிஞ்சுண்டு உலகத்தை பொய்யா பாக்கிறது கரெக்டா இல்லையா யோசிச்சு பாருங்க நல்லா உள்ள போயிருந்தா ஒத்துக்க தோணும் வேதாந்த சாஸ்திரம் நல்லா ஆழமா புரியலன்னா புரிஞ்சுக்க புரியறது கஷ்டம் தான் ஒரே இதுதான் ஆஸ்பெக்ட் பாருங்க ஆக இதுல இருக்கிற எந்த பதார்த்தத்தை தான் சாஸ்திரம் வந்து கடவுளா நினைன்னு சொல்லாம விட்டது எல்லா பதார்த்தத்தையுமே கடவுளா நினைக்கத்தான் சொல்றேன் கிருஷ்ணர் சொல்றார் சூதாட்டமாக நான் இருக்கேங்க கீதையில் அப்ப இதுல என்ன தெரிகிறது முதல்ல நீ ஒன்று ஒன்றையும் கடவுளாக பார்த்து பார்த்து பழகு ஏன்னா உலகத்தை உண்மையை நம்பின்னு இருக்க அதை நான் எப்படி இது பண்ணுறது நீ அறியறவன் உண்மை அறியப்படுற பொருள் உண்மை அறிவு உண்மை நினைச்சுட்டுருக்க ஆனால் என்னுடைய உண்மையான உபதேசம் என்ன இத்தனையும் பொய்னு சொல்லணும் ஆனால் உனக்கு எடுத்த உடனே சொன்னால் முடியுமா அதை பண்ண முடியுமா உன்னால் ஜீரணிக்க முடியுமாப்பா ஆயினால் நான் என்ன பண்ணுறேன் ஒன்னு நான் ஈஸ்வரனா பாருன்னு சொல்றேன் அப்புறம் கடைசியில் என்ன பண்றேன் ஈஸ்வரன்ல எல்லாத்தையும் பாருங்க அப்படிங்கிற போது ஈஸ்வரனுக்கு வேறாக எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறேன் அப்ப இருக்கிறது எதிரான் இதுக்கப்புறம் வந்து பேத புத்தி வர முடியுமான் பேத புத்தியும் இல்லை சம்சாரமும் எல்லாம் என்னன்னா கான்ட்ராக்ட் ஆபரேஷன் தான் அஜான திமிராந்தையா ஞான அஞ்சனையா சக்ஷு உன்மீலித்தம் நம்ம சிந்திக்கிற முறையை மாற்று அப்படி மாத்தணும்னா என்ன பண்ணணும் நம்ம சிந்திக்கிற சுவாவத்துக்கு தகுந்த மாதிரி போய் மாற்றணும் நம்ம சுவாவமாக எப்படி திங்க் பண்ணுறோமோ அந்த வழியிலேயே போய் அதை யோசிக்க வச்சு மாற்றி விட்டுணும் தோசையை திருப்பி போடுறோம் பாருங்க அது மாதிரி தான் முதல்ல ஊற்றினா சொயங்க எல்லாம் எண்ணெயெ எல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணி போ நான் மூடியே வாத்தணும்லாம் சொல்லாதீங்க சொன்னா விதமா அதுக்கப்புறம் என்ன பண்றது எல்லாம் இதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்புறம் வாழ மரத்தை அப்புறம் வேப்பமரத்தை கொஞ்ச நேரம் பிரம்மான் அப்புறம் பிரம்ம நினை அப்புறம் பூனைய பிரம்மான் இன்னும் சொல்லிகிட்டே இருக்கேன் சொல்லிகிட்டே இருப்பேன் உன் வாய மூடணும் உன் எண்ணத்தை உன் மனசை மூடணும் அதுக்காக சொல்லிட்டு இருப்பேன் இப்படி புரிஞ்சுங்க இது ஒரு மெத்தடாலஜி இப்படி வந்து ஒரு ஆலம்பனத்தை சொல்லி அந்த ஆலம்பரத்தை பிரம்ம இங்க பிரம்மனை நினைக்கிறதுல தாத்பரியமா ஆலம்பரத்துல தாற்பயமானா பிரம்மனை நினைக்கிறதுல தான் தாற்பயம் பெரிய பொருளை நினைப்பதில்தான் இங்கு மெய்ய கருத்து அதற்கு என்ன பண்றது நாம எதை பெருசுன்னு நினைப்போமோ வாழ்க்கையில அதெல்லாம் சூரியோ தனம் வசு இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மந்திரம் தனம் இந்தோ ப்ரகஸ்பதிர் வருணம் தனமஸ்னு வைனத்தேய சோமம் பிப சோமம் பிபத்து வருத்ரஹா சோமந்தனசோமினோமீ பணம் பணம்னு பேயா அலையறையே எதை நீ பணம் தானே பெருசுன்னு நினைக்கிற பணமே கடவுள் காசே தான் ஆனா கடவுள்ங்கிற போது அதுக்குள்ள லட்சணத்தோட நினைக்க சும்மா முட்டாள்தனமா பிசாச்சி மாதிரி எந்தியா நினைக்கப்படுது தப்பா நினைக்க கொஞ்சமாவது விவேகம் போன பெரிய பொருள் அதை கொஞ்ச நேரம் தியானம் பண்ணேன் இப்போ வந்து ஒருத்தனை பணத்தை கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணு நம்ம சொல்கிறோன்னு வச்சோங்குடே நமக்கு நோக்கம் அவனுக்கு பணம் கிடைக்க வைக்கிறது இல்லையா அவன் மனசை ஒருமுகப்படுத்த வைக்கிறது இல்லையா புரிய வைக்கிறது இல்லையா அவனுக்கு பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ எதா எதா உபாஸ்தே தத்தையோ பகுதி அது பை ப்ராடக்ட் மெயின் ப்ராடக்ட் என்னன்னா அவனுக்கு வந்து ஏகாகிரத ஞான யோக்கியத்தை அதுதான் மெயின் பிரயோஜனம் அதுதான் கேரளாவில் சொல்லுவாங்க ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் போய் ஒரு பண்டிதர்கிட்ட போய் கேட்டார் பாவன் ஒரு பாமரர் பண்டிதர்கிட்ட போய் கேட்டார் சுவாமி நான் எப்படி தியானம் பண்ணுறதுன்னு அவன் எரும மாடுன்னு நினைக்கிறான் அவன் போய் ஒரு பண்டிதர்கிட்ட போய் கேட்டான் சுவாமி நான் எப்படி தியானம் பண்ணுறதுன்னா எரும மாட்ட தியானம் பண்ணுறா பகவானான்ட்டு சொல்ல சொல்லப்போனா பரிகாசமாக தான் சொன்னார் ஆனால் அவர் பண்டித்தர் சொல்லிவிட்டார்னு அவரை நமஸ்காரம் பண்ணி அவர் சொன்ன மாதிரியே குருவாயிரப்பனை வந்து எருமமாடாவே தியானம் பண்ணணும் அப்படி ஒரு கதை உண்டு நான் கேட்டிருக்கேன் எருமமாடாவே தியானம் பண்ணுறான் ஒரு நாள் கோயில் எப்படின்னு நின்றுட்டு தியானம் பண்ணிட்டு பார்க்குறான் ஐயப்பன் அந்த குருவாயிரப்பன் சின்னது அந்த ஸ்ரீபலி ஒரு ஒரு திறமையும் ஒரு ஒரு நேரமும் ஸ்ரீபலி போடுவாங்க அது ஸ்ரீவேலியும்பான் அதுக்கு பேர் ஸ்ரீபலி ஸ்ரீபலின்னு சொன்னால் பூஜை முடிங்கிற போது அங்கே என்ன பண்ணணும் வெளியில் வந்து உள்ள மூலஸ்தானத்தில் சுவாமிக்கு பூஜை நடக்கிற போது ரொம்ப ஆகமோக்தமாக சாஸ்திரோக்தமாக நடந்ததுன்னு சொன்னால் உள்ள சுவாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வெளியில் வந்து எல்லா தேவதைகளுக்கும் இந்திரன் அக்னி வருணன் அதில் அதுக்கு மாதிரி யமனுக்கு முன்னால் நிறைய பரிவாரம் வேறு அத்தனைக்கும் எல்லாம் பலி போடணும் இந்த பலிக்கர்மா முடிஞ்ச பிறகு அந்த தேவதைகளுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கறதுக்காக பகவான் போவார் எல்லாரையும் போய் பிளஸ் பண்ணிட்டு வருவார் என்னப்பா உங்களுக்குலாம் போய் ஆசிரமத்தில் நான் போய் ஒரு ரவுண்டாகிடுச்சு வந்து என்னப்பா எல்லோரும் சாப்பிட்டீங்களா சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் பண்ணாதனால்தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது பண்ணணும் ஒரு தடவை ஸ்ரீபலி சுற்றிட்டு வரணும் என்ன சின்னையன் பாண்டி எல்லா சௌரியம் தானே சொல்லிட்டு வரணும் அது சொல்லணும் அதுக்கு நேரம் கொடுக்கணும் அப்போ இந்த சுவாமி என்ன பண்ணுவார்னா இப்படி சுற்றி வருவார் இது எதுக்கு சொல்கிற இந்த கதை அந்த ஸ்ரீபலிக்காக வேண்டி அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்வரணத்தில் ஒரு குருவாக இருப்பன் இருப்பார் இவ்வளோதான் ரொம்ப கச்சிதமாக வச்சுப்பாங்க பெரிசு பெருசாக வச்சுன்னு திண்டாடுவது அதெல்லாம் சின்ன ரொம்ப கச்சிதமாக ரொம்ப அது ஸ்வர்ணத்துலேயே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் குருவாயூரப்பன் அதை எடுத்துகிட்டு வெளியில் வரணும் அவன் எடுத்துகிட்டு வந்தா வெளியில் வர முடியல அவனால் இது ரொம்ப எல்லாம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க அவன் வந்து வெளியிலேருந்து இந்த பக்தன் தரிசனம் பண்ணுறான் யார் எருமை மாட்டே குருவாயிரப்பனான்னு நினைக்கிறான் அவன் குருவாயூரப்பனை உள்ளே பார்க்கற போது எரும மாடாக பார்த்துட்டு இருக்கான் எரும மாட்டு ரூபத்தில் குருவாயூரப்பனை பார்க்குறான் குருவாயூரப்பன்லாம் எரும மாடை அப்படியே வச்சு போனேன் பார்த்துட்டுருக்கான் இவன் எடுக்கிறான் எடுக்கிறான் வெளியில் வரமாட்டேங்க ஏன் சொல்றான் அந்த கொம்பை இப்படி ஈர்த்தா வந்துவிடும் அப்படிங்கிறான் என்னவென் சரி அவன் சொன்னான இப்படி சாச்சான் வந்துவிடுத்து அதை ஒரு பெரிய விசேஷமா சொல்லுவாங்க எதுக்கு சொல்றேன் பக்தன் எப்படி நினைக்கிறானோ அதுக்கு தகுந்த ரூபத்தை பகவான் எடுத்துக்கிறான்னு பக்தி கிரந்தங்கள்ல சொல்றோம் தத்துவார்த்தமாக பார்த்தோம்னா தெரியும் இதெல்லாம் பாவனை வந்து அது பயனுள்ளதா மாறும் அங்கே தாத்யம் எரும மாட்டில் தாத்பரியும் இல்லை ஏகாகிரதையில அவனுக்கு எரும தியானம்னா எரும பெருகுமா இருக்கலாம் அதெல்லாம் அவாந்திர பலம் இப்படி சொன்னா மந்திரம் போகாது அதனால் உங்களுக்கு முதல்ல ஒரு இன்றைய சிந்தனை அது இப்படி ஒரு வகையான சிந்தனை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமையை உணர வேண்டுமென்றால் ஒவ்வொரு பொருளிலும் அந்த ஒரே பொருள் இருக்கிறது என்பதை நினைக்க வேண்டும் பிறகு அந்த ஒரு பொருளை மட்டுமே அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் பிறகு அந்த ஒரு பொருளை அறிந்து கொண்டு அந்த ஒரு பொருளில்தான் அனைத்து பொருள்களும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் பிறகு வேற்றுமையில் ஒற்றுமை என்பது அனுபவப்பூர்வமான அபோட்ச பட்சம் பட்சம் உபாசனாட்சானம் ஜானேந்த விச்சாரே பிரமாணவிச்சாரேஞ்சு புருஞ்சு நடுத்துன தெளிவாய் ஆஹ் வேற்றுமையும் உண்மை ஒற்றுமையும் உண்மை முதல்ல அப்புறம் வந்து ஒற்றுமைதான் உண்மை வேற்றுமை உண்மை அல்ல உண்மை அல்லங்கிறது பெரியதான் மித்யா பொய்ன்னு சொல்றது உண்மை அல்ல உண்மை போல தோன்றுவது உண்மை அல்ல இப்படியே இந்த இந்த கோணத்திலே சிந்திச்சு பாருங்கோ நிறைய விஷயங்கள்லாம் என்னது அங்கங்க இருக்கிற முடிச்சுகள் சிக்கல்கள் எல்லாம் போய்டு கிளாரிட்டி தெளிவு ஏற்படும் சரி இப்போ கடைசியாக என்ன பார்த்தோம் ரெண்டு விஷயம் நேர்த்திக்கு பார்த்தோம் சாயங்காலம் ஸ்மரணம் ஆஷா இந்த ஸ்மரணங்கிறது என்னது நினைவு காலம்புற தியானத்துலையும் அதை பற்றி சொல்லியிருக்கேன் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன் நினைவு இருந்தாத்தான் ஒருத்தன் இருப்பே அவனுக்கு தெரியும் நான் இருக்கேங்கிற ஞாபகம் எனக்கு இருக்கணுமே நான் இருக்கேங்கிறது எனக்கு ஞாபகத்தில் இல்லைன்னா வெளியில் இருக்கிறது ஒண்ணுமே இது திருஷ்டி சிருஷ்டிவாதம் மாறி நான் என் மனசு இருந்தா தான் உலகம் மனசு இல்லைன்னா உலகம் இல்லை ஆ இந்த இடத்துல மனசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறேன் மனசுனா என்ன அர்த்தம் ஸ்மரணம் ஸ்மர ஸ்மிருதி அல்லது ஸ்மரணம் இருந்தாத்தான் அஸ்தித்வம் ஸ்மரண சங்கராச்சாரிய சொல்றார் ஸ்மரணம் இல்லைன்னா இருப்பே இல்லையேங்குற அசதேவ பவதி அஸ்மரண சத்வே பஞ்சபூத சத்வம் ஜெகத் சத்துவம் ஷரீர சத்வம் அந்த கரணசத்துவம் சர்வசத்துவம் பவதி எல்லாமே இருக்கும் அஸ்மரணம் இல்லைன்னா இல்லை ஸ்மரணம் இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் கேட்கறது நினைக்கிறது சிந்திக்கிறது நினைக்கிறதுன்னா அர்த்தம் ஆராய்ச்சி பண்ணுறது மந்தா பவதி ஸ்ரோதி மனுதே அதெல்லாம் அப்புறம்தான் அப்புறம் கர்ம கு கர்ம குருத்தே பலனை அடையிறான் ஸ்மரணம்னு ஸ்மரணத்தை காட்டிலும் என்னதுன்னா ஆசான்னு இது விஷயமா நேற்றுக்கு வித்யாரண்ய சுவாமிகள் சொன்னார்னு ஒன்னு சொன்னேன் ஈஸ்வரனுடைய ஸ்மரணம் ஈஸ்வரனுடைய ஆசைன்னு சொன்னார்னு சொன்னேன் இத பத்தி இன்னும் அதுக்கப்புறம் டீப்பா ராத்திரி எல்லாம் படிச்சுருந்தேன் ஒரு ஆச்சாரிய சொல்றாரு வித்யாரிணியர் சொல்ற தப்புன்னு மந்த்ரம் கிளீனா இருக்கு ஈஸ்வரஸ்மரணத்தை சொல்லல ஏன்னா மந்த்ரா நதித்தே கர்ம குருத்தே புத்திர பசுகுஷ்ட இச்சத்தேன்னு சொல்ற போது ஈஸ்வரனா இதெல்லாம் நினைக்க போறது ஆகையினால வித்யாரிணியர் சொல்றது தப்பு அப்படின்னு அபினவ நாராயண இந்திர சரஸ்வதி அப்படின்னு ஒரு சுவாமி அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு அபினவ நாராயணானந்தேந்திர சரஸ்வதி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்திரத்தில் எல்லாம் வந்து இது பேர் தான் வார்த்தைக்கம்னு பேர் விமர்சனம்னு பேர் ஒருவேளை தவறா சொல்லியிருந்தா கூடாது நெற்றிக் கண் திறப்பினும் வித்யாரணியர் மகா சாதாரண ஆள் இல்லை ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னு சொன்னால் இவர் அதை சொல்றது நம்ம மறுக்க முடியல அபினவ சரஸ்வதி வித்யா பிரகாஷே ஏவ முக்தம் அது சரியில்லை அப்படின்னு ஏன்னா இந்த மந்திரத்தை கிளீனா படிச்சாலே தெரியுறது இது ஜீவனுடைய ஸ்மரணம் தான் இது ஜீவனுடைய ஆசை இது ஈஸ்வரனுடைய ஸ்மரணம் இல்லை இது ஈஸ்வரனுடைய ஆசை இல்லைன்னா அதில் எனக்கு அபினவ நாராயணானந்தேந்திர சரஸ்வதி கருத்துல முழு உடன்பாடு அதில் எனக்கு சந்தேகம் கிளியரா சொல்றேன் மந்திரத்தை பாரு எப்படி திடீர்னு சொல்றீங்க ஏதோ வந்து பிரமாதம் எங்கயோ கொஞ்சம் தமசு வேலை செஞ்சோம் எல்லாருக்கும் வரும் நமக்கு வருமா வராதனை வரும் எங்கேயாவது விட்டுடுவோம் எதையோ கவனக்குறைவா விட்டு அந்த நேரம் அது என்ன பண்றது உங்க பிராரப்தம் எனக்கும் என்னோட புருஷார்த்தத்தில் ஏதோ ஒரு தோஷம் இதுதான் வந்து பக்திருஷம் நான் சரியா சொன்னாலும் நீங்க தப்பா புரிஞ்சு நான் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து இதை வந்து திரும்ப திரும்ப கேட்கிறோம் இந்த ஏகாகிரதைய பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும் தியானம் வாக வேணுமோ இல்லை கொஞ்சம் தியானம் இருந்தாலே பெரிசாடுறோம் ஒருத்தன் வாழ்க்கையில் நல்ல தியானம் இருந்தால் எவ்வளவு பெரிய பிரயோஜனம் ஏற்படும் மெட்டீரியலிசத்திலேயே தியானம் பிரயோஜனத்தை கொடுக்கும்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்னதான் நன்மையை கொடுக்காது தியானத்தை மெட்டீரியல்ஸத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் யூஸ் பண்ணலாம் சரி இப்போ இங்கே விஷயத்தை வருவோம் ஆசை ஆசையை பற்றி சொன்னார் ஆசைங்கிறத நான் ரெண்டு விதமாக அர்த்தம் அர்த்தம் எனக்கு புரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன் ஆனால் இன்னும் தோஷமாக தெரிகிறது முக்கியமாக ஆசை என்னென்னா பலனில் ஆசை இன்னும் சொல்லப்போனால் சுகத்தில் ஆசைங்கிறது எங்க இருக்கும் எல்லாருக்கும் எது சந்தோஷத்தை கொடுக்கறதோ அங்கதான் ஆசை இருக்க முடியும் இன்பம் தரா ஆசைக்கு இன்னொருன்னு சொல்லலாம் ஆத்மனஸ்து காமாய்வியம் பவதி ஆகவே எனக்கு ஒரு வஸ்து சுகம் கொடுக்கும்னு தெரிஞ்சாத்தான் அந்த சுகத்தை நான் அடையணும்னு ஆசைப்படுவேன் என்னுடைய சுபாவமான என்ன அபிப்பிராயம் என்ன அதாவது உறவுகள் பொருள்கள் இருந்தாதான் இன்பம் உறவுகள் பொருள்கள் சூழ்நிலைகள் இதைத்தானே விரும்புகிறோம் நல்ல என்விரோன்மெண்ட் குட் பீப்புள் வஸ்துக்கள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அது மாத்திரமில்லை நம்ம எனக்கு சரீர ஆரோக்கியம் இந்திரிய படுத்துவம் இதெல்லாம் வேணும் நான் ஆசைப்படுறேன் அனுபவிக்கணும் நான் சுகமாயிரு சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் சுகத்துக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கு எந்த சுகமும் இந்த ஜீவன் அனுபவிக்கிற சுகம் எந்த சுகமும் நாளைக்கு கேம்ப் முடிஞ்சு போயிடும் பயப்படாது கேம்ப் முடிஞ்சு போய்டுனா என்ன திடீர்னு இப்படி பேசுறது சம்பந்தம் இல்ல நினைச்சுக்காய் இந்த சுகம் விட்டு இந்த சுகம் விட்டு இந்த கிளாஸ் கிடையாது அப்புறம் நீங்க வேற ஏதாவது வச்சிருக்கோம் நீங்க சுகத்தை தேட வேண்டாம்னு எடுக்கிற கிளாஸ் தானே இது அது அப்புறம் சொல்றேன் இது வித்யானந்தம்னு பேர் ஒரு வித்யானந்தத்தில் ஒரு ஏக்கம் இருக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அது வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது அந்த வேலையா ஆத்மாவோட தான் இருக்கு என்ன பண்றது சுவாமி இது புரிஞ்ச உடனே செத்து போயிட்டா பரவாயில்ல சாகிறது அப்புறம் அந்த கரணத்தோட இருந்து என்ன பண்றது என்ன கிளாரிட்டி தெளிவு தெளிவு தெளிவுக்காக அதனால என்ன பண்றோம் நல்லது உலகத்தில் இருக்கிறதுல உயர்ந்தது இதுதான் இது பரவாயில்ல இந்த உபனிஷத்து அந்த உபனிஷத்து படி பரவாயில்ல அப்போ என்னென்னா வாழ்க்கையில் வந்து சுகத்தில் ஒரு இச்சை இருக்குது அப்போ சுகத்தில் இச்சைன்னா சுகசாதனத்தில் இச்சை இருக்கும் சுகசாதனங்கள்லாம் என்ன வேதப்படி சுகசாதனங்கள்லாம் என்ன இப்போ சா லௌகிக்க திருஷ்டியில் சுகசாதனம் வந்து புத்திர பசூன் புத்திரன் மக்கள் உற்றார் சுற்றம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து உலகத்தில் நமக்கு சுகசாதனங்கள் அந்த சுகசாதனத்தை கொடுக்குற சாதனம் எது அப்படின்னா கர்மாணி மந்திராகா அதெல்லாம் சாத அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நாம வாக்கு போய்டுள்ள அப்படியே வாக்கு மனஹா சங்கல்பகா சித்தம் தியானம் விஜானம் பலம் மன்னம் இப்படி வந்துடும் போயிட்டு இருக்கும் இது சொல்றாரு ஆசை அல்லவோ இது ஒரு அர்த்தம் நான் நினைக்கிறேன் அதாவது விஷய சுக இஷா ஆசா விஷய சுக அந்த ஆசையே பிரம்மம் ஆசை இருக்கிறதுனால தானே விடாம பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கான் ஆசை இல்லைன்னா செத்தே விடுவான் ஜடம் ஆசை நல்ல ஆசையா வச்சுக்கோ இப்ப இதை எப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா காம்பவுண்டை கட்டுவோமா இதை போடுவோமா ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கோமே விவகாரத்தில் அதை விட்டு பேசாம உபனிஷத்தை படிப்போமா பாடம் சொல்லுவோமா அதுல ஆசைப்படப்படாதோன்னா அதுவும் பண்ண இதையும் பார்க்க அதெல்லாம் அந்த கதையெல்லாம் இருக்கட்டும் இப்போ இது படிக்கணும் இன்னும் உபநிஷத்துக்கள்லாம் படிக்கணும் அந்த உபனிஷத்தை படிக்கணும் இன்னும் நிறைய டெக்ஸ்டெல்லாம் இருக்குது படிக்க படிக்க இன்னொரு ஆனந்தமாக இருக்குது அப்போ இது ஆசை அப்போ இன்னொன்று இன்னொரு அர்த்தம்னு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிற போதே நீங்கள் பார்க்கலாம் நான் எடுக்கிற போதாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் நீங்களும் கிளாஸை கேட்டுருக்கிற போதாக இருக்கட்டும் நமக்கு ஒன்று திடீர்னு ஞாபகத்துக்கு வராது ஞாபகத்துக்கு திடீர்னு வராது அப்போ என்ன பண்ணுவோம் அது வரலையென்னு சமப்படுவோம் அது வர வராது இந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர்லேயும் இந்த ப்ராப்ளம் உண்டு நீ ஒரு ஃபைலை தேடினேன்னு வச்சுக்கணும் ஒரு விஷயத்தை தேடினா அது உடனே வராது அப்புறம் நம்ம முடிக்கிறபோது திடீர்னு வந்து நிற்கும் கம்ப்யூட்டர்லேயே இது இருக்கு ஏன்னா நம்ம மன மைண்டை தானே அது வச்சிருக்கு கம்ப்யூட்டர்னு தானே சொல்கிறான் அது மாதிரி என்னென்னா இங்கேயே நான் வந்து இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கிற போது தெரியுன்னு எனக்கு ஒரு ஸ்லோகம் நான் ட்ரை பண்ணுறேன் வரமாட்டேங்கிறேன் ஆனாலும் அடுத்து சரி பரவாயில்ல வராட்டி போயிட்டு போகிறது சொல்லிட்டு நான் கொஞ்சம் கிளாஸை ஃபர்தராக ஃபாலோ பண்ணலான்னு நினச்சா மைண்டு விடமாட்டேங்குது பிடுங்குறது ஏ பேசாம இருறா கிளாஸ் எடுறா அப்படின்னு சொன்னால் கூட யார்கிட்ட சொல்கிறேன் மைண்டுகிட்ட சொல்கிறேன் பரவாயில்ல போனால் போயிட்டு போகிறது அதே இது பண்ணுறேன் அதை இக்னோர் பண்ணு கிளாஸை கண்டினியூ பண்ணு அப்படின்னு நான் சொன்னால் கூட உள்ள போய் ஒன்று தேடுறது எழு கொண்டா கொண்டா கொண்டாங்கிறது இன்னும் அதிசயம் பாருங்கனை அதைத்தான் நான் சொல்றேன் ஆர்வம்னு அர்த்தம் ஆர்வத்தையும் கூட பிரம்மம்னு தியானம் பண்ணலாமோ அப்படின்னு அடியேனுடைய சிற்றறிவுக்கு தோன்று ஆர்வம் அந்த ஆர்வம் இருக்கிறதுனால தான் அது எப்படியோ போய் கொடைஞ்சு தோண்டி எடுத்துன்னு வந்து அப்ப ஆசை இல்லைன்னா ஸ்மரணம் இல்லை அப்படின்னு சொல்லலாமோ எந்த புஸ்தத்திலையும் இல்லை இப்படி இது பெரியவங்க கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டு அப்புறம் சொல்றேன் எனக்கு தோன்றுகிறதுன்னு உங்களுக்கு சொல்றேன் இதை சொல்லலாமா கூடாதாங்கிறது பெரிய விஷயம் ஆனா அப்படி தோன்றுறது ஆர்வம் இல்லாமல் நினைவில்லை அப்படின்னு சொல்லும் ஆனா மந்திரம் அப்படி சொல்லலை இச்சத்தேங்கிறது ஆனா ஒண்ணு நினைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் நினைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது ஆகாசங்களை எல்லாம் விட்டுடுங்க அது பாக்கியமான விஷயம் ஆசைப்படுவதால் அதுக்கப்புறம் என்ன பண்றது சாஸ்திரங்களை நினைத்து பார்க்கிறான் மந்திரங்களை சொல்லுகிறான் இது வேற கோணத்தில் ஏன்னா இந்த விஜானம் வரைக்கும் ஆந்திரமாக தான் பேசியிருக்கு இந்த அன்ன பலத் பலம் வரைக்கும் ஆந்திரமாக தான் பேசியிருக்கு அந்த அன்னத்துலேருந்து ஆகாஷம் வரைக்கும் தான் பாக்கியமாக பேசியிருக்கு பஞ்சபூதங்களை பற்றி பேசியிருக்கு சொல்ல போனால் அந்த பஞ்சபூதங்களும் இங்கேயும் இருக்குது ஆந்திரமாகவும் பஞ்சபூதங்கள்லாம் இருக்குது ஆகினால் நம்ம அதை எடுத்துக்கணும் இந்த தன்மாத்திர ரூபமாக இருக்கக்கூடிய ஏன்னா நம்ம மைண்டு வந்து பஞ்சபூதங்களை பாக்கியமாக தான் திங்க் பண்ணணும் ஆனால் பஞ்சபூதமாக இல்லாமல் இல்லை இந்த பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸும் பாஞ்ச பௌதிகம் தேக வத்திரிக பாஞ்ச பௌதிகம் தேகாத்மக பாஞ்ச பௌதிகம் அதனால இதுக்குள்ளேயே அதை கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வந்தோம் என்னாகும் ஸ்மரணம் ஆகாஷம் அப்படியே வாயு தேஜா அக்னி அப்புறம் जलं, வாயு தேஜா ஜலம் பிருத்திவிலம் விஜயானம் போயிடும் அப்புறம் தியானம் தியானத்துக்கு அப்புறம் சித்தம் சங்கல்பம் மனஹா நாம மந்திராக கர்மாணி கர்ம பலானி எப்படி வருது ஆசை ஆசையே பிரம்மம் ஆர்வமே பிரம்மம் அன்பையே தகழியாக ஆர்வமே நெய்யாக பாடினார் ஆழ்வார் மனித முப்பத்தஞ்சு நிமிஷம் போயிடுச்சு ஆகினால ஆசைய உபாசன பண்ணார் உபாசன பண்ணினா என்ன ஆகும் சங்கராச்சாரிய அடுத்த மந்திரம் பார்க்க சய ஆசா் ஆசையே காமாசிய तत्रास्य यथा कामचारो पास्ते। अस्ति भगव भूय वाव भूयो तन्मे भगवान தன்மேன்பீத்வி ஆசைய பிர உபாசன பண்ணினா அதுக்கு கிடைக்கிற சகாம பலம் சகாமமா உபாசனை பண்ணினா கிடைக்கிற பலன் நிஷ்காம உபாசனைக்கு நமக்கு தெரியும் சித்தசுத்தி ஏகாகிரதா உபனிஷத்தனுடைய நோக்கம் என்ன சகாம பலத்துல தாத்பரியமா நிஷ்காம பலத்துல தாத்யமா நிஷ்காம பலனா நிஷ்காமமா பண்ணினா சீக்கிரம் கிடைச்சிடும் சகாமமா பண்ணா கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் வச்சு சகாமமா பண்ணினாலும் கொஞ்ச நாளத்துல கொஞ்ச நாள்ல நிஷ்காமத்துக்குள்ள யோக்கியத்தை கொடுத்துடும் அது சகாம உபாசனைக்கு அந்த சக்தி இருக்கு சகாம உபாசனைக்கு நிஷ்காமத்துவத்தை அந்த கரணத்துல உண்டு பண்ற சக்தியும் அந்த சகாம உபாசனைக்கு இருக்கு அது மறுக்க முடியாது இல்ல இப்ப என்ன பலன் கிடைக்கும் சொல்ற அசிய சர்வே காமாக சம்தியந்தி சமம் கட்சந்தி சம சமம் கச்சந்தி நல்ல விரு அவனுக்கு எண்ணிய எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் நான் நினைச்சதெல்லாம் எனக்கு பகவான் கொடுப்பார் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லாவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் கேட்குறோமே ஆ நினைச்சதெல்லாம் கிடைக்கும் ஏ யதாம் மாம் பிரபத்தந்தே தாம் தசைவியாம் எல்லாம் உடனே குக்காக கிடைக்கும்னு போடணும் எப்போ கிடைக்கும் ஏமாடுது ஆகையினால நீ இப்படி கிரமமாக உபாசனை பண்ணினியானா நீ நினைச்சா போரும் யாரோ கொண்டு கொடுப்பான் எல்லாம் வந்துடும் என்ன பண்றது இந்த மாசத்துக்கு வண்டி எப்படி ஓட்டுறதுன்னா லட்சணாமூர்த்திட்ட கேளு வேற ஆர்ட்ட போய் என்கிட்ட கேட்கறது அப்படின்னு வச்சு குண லக்ஷாமூர்த்திட்ட போய் பகவானே உன்னோட ஆசிரமம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னா என்ன பண்றாருன்னா எங்கிருந்தோ வர்றது செக் வந்துடுறது டிடி வந்துடுறது வண்டி ஓடின்ட்டு இப்படிதான் ஓடுறது பதினஞ்சு வருஷமா இது எல்லா ஸ்தாபனங்களையும் நல்லா நடக்கிற பல ஸ்தாபனங்களில் போய் கேட்டு பார்த்தீர்கள்லாம் தெரியும் நாங்கள் பகவானைத்தான் பற்றின்னு இருக்கோம் அவர்கிட்ட சொல்லிடுவோம் அவர் பார்த்துப்பார் இந்த திருப்பதி கோயிலில் சொல்றாங்க ஒன்று என்ன உண்மையோ தெரியாது வருமானம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா பெருமாளுக்கு விலங்கு போட்டுருவோனா கேள்விப்பட்டிருக்கேன் அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையோ தெரியாது அவர் இன்னும் கடன் கட்டின்னு அவர் அதாவது இன்னும் அண்ணன் வெங்கடாச்சரபதி தான் எல்லாருக்கும் முன்னோடி இந்த மல்டி மில்லியனரை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்கலாம் எல்லாருக்கும் பேங்கில் லோன் இருக்கும் லோன் இல்லாமல் எவனும் பெரிய பெரிய கம்பெனியெலாம் நடத்தின்னு இருக்க முடியாது அது மாதிரி வெங்கடாஜரை இன்னும் ஏதோ பணம் கட்டின்னு இருக்காருப்பான் குபேரனுக்கு இன்னும் பாக்கி இருக்குது கட்டின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம விஷயம் முடிப்போம் ஆசைனால் என்ன ஆறுதுன்னா நீ ஆசையை பிரம்மம்னு உபாசனை பண்ணியான்னா அதுவும் தர்மம் ஆசையை பிரம்மமுன்னு உபாசனை பண்ணணும்னா தர்மமாக உபாசனை பண்ணி ஆ எல்லாம் தர்மமாக உபாசனை பண்ணுறதுனால வேண்டியதெல்லாம் பகவான் கொடுப்பார் யோகக்ஷேமம் வகாம்யகம் தார் சாதாரணமாக சன்னியாசியாக இருந்தால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு வந்தால் நான் உனக்கு கவனிச்சுக்கிறேங்கிறார் ஏதோ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் பார்த்துக்கிறார் குடும்பமே நடத்துகிறவனாக இருந்தாலும் தர்மமாக நடத்த ஆசைய விரும்பினான்னா அவனுக்கு வேண்டியது கிடைக்காம எங்கே போயிடும் சர்வே காமாக விஷயாக அர்த்தம் நாம சுக விஷய சாதனங்கள் எல்லாம் எல்லாம் கிடைக்கும் அது மாத்திரம் இல்ல அசிய ஆசிஷா அமோகாக பவந்தி ஒரு வேத மந்திரமே இன்னொரு இடத்துல இருக்கு ரிக்வேதத்தில் சொல்லுவாங்க மந்திரம் கரெக்டா ஞாபகத்துக்கு வரல அதாவது அந்த ஆசைப்பட்டதெல்லாம் வீணே போக அமோகாக பவந்தி சங்கராச்சாரிய சுடர் பிரார்த்தனைகள் அனைத்தும் போகாது எது பிரார்த்திதம் சர்வம் தவசியம் பவதி வேண்டியதை நிச்சயம் இறைவன் கொடுத்தே தீர்வார் கிடைக்க சந்தேகம் வர வேண்டாம் அடிக்கடி கிருஷ்ணசூரன் ந சம்சயா சந்தேகப்படாதே உண்மையா நம்பிண்டு பண்ணு நான் கொடுக்கிறேன் சதயா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்யாராதனீகே லபத்தேஜ தத்காமான் மையவ விஹிதான்ஹிதான் ஆனா நீ கேட்கறதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கு அதுவே அது வேற விஷயம் நான் வைரமே தரத்தயாரா இருக்கேன் நீ கண்ணாடி தூண்டை கேட்குற அதெல்லாம் அடுத்த விஷயம் இதெல்லாம் பைப்ராடக்ட் இவனுக்கு வேண்டிய இந்த எனது அர்த்த காமத்தை எல்லாம் காமத்தை விடுங்க அர்த்த காமத்தை அர்த்தத்தை பகவான் கொடுக்கிறார் அவனை பாதுகாக்கிறார் செக்யூரிட்டியை கொடுக்கிறார் ஒன்னும் வீண் போகாது இவனுடைய ஆசைகள் ஒருபொழுதும்னா அமோகம்னா வீண் போகாதுன்னு வர்த்தமா போகாது எல்லாம் நடக்கும் அர்த்தம் அதனால்தான் என்ன பண்றது ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்கு ஆசீர்வாதம்னு ஒன்னு இருக்கு ஆசீர்வாதம்னா என்ன தெரியும் அர்த்தம் ஆசைப்பட்டதை அனுமதிக்கிறதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம்னு சாஸ்திரத்தில் பெரியவங்களை எல்லாம் நமஸ்காரம் பண்ணுற போது பெரியவங்க கேட்கணும் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கணும் நீ என்ன ஆசைப்படுற அப்படின்னு கேட்கணும் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுறான்னு வச்சு உங்களே நமஸ்காரம் பண்ணுற போது அவங்ககிட்ட கேட்கணும் உனக்கு என்னப்பா வேணும் எதை நீ எதை பிரார்த்திக்கிற அப்படின்னு கேட்டவுடனே சுவாமி நான் வந்து சுவாமி பெரியவங்க அப்பா அம்மா நான் வித்யா நல்லா படிக்கணும் நல்ல பக்தியோடு இருக்கணும் பக்திமான் பவா வித்யாவான் பவ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் உடம்பெல்லாம் நோயாக இருக்குது அப்படின்னா அரோக இடகாத்திரதா சித்திரி ரசம் வஜ்ர சரீர பிராப்தி ரசித்தம் அப்படின்னு சொன்னோன்னு இங்கே அது பெரியவங்களெலாம் நல்ல முறையான வாழ்க்கை வாழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணினா பலிக்கும் சன்னியாசிகள்கிட்ட சொல்ல விடாது சாஸ்திரப்படி சன்னியாசிகள்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும் ஆனால் சன்னியாசிகள்ட்ட சொல்கிறாங்க நம்மளும் வந்து சரின் மண்டி ஆட்டின்னு ஏன்னா சன்னியாசிகள் வந்து அதெல்லாம் கடந்தவர்கள்ங்கிறதுனால நமஸ்காரம் பண்ணுற போது ஆசீர்வாதம் சொல்கிறது இல்லை நாராயண நாராயணன்னு சொல்லுவோம் நமஸ்காரம் எல்லாம் பகவானுக்கு போட்டு நீங்கள் நினைக்கிறத பகவான் கொடுக்கட்டு அது தப்பு தப்புன்னு சொல்லலை தப்பு இல்லைன்னு சொல்லலை நான் அது அழுதாக சொல்றேன் ஒரு சாதகனாக இருந்தான்னு வச்சு அவனுக்கு இதெல்லாம் வேணும் அந்த சா விஷயத்தை தத்துவத்தை புரிஞ்சுடாச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணினாலும் தோஷம் கிடையாது யாருக்கு வேணும்னு உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லு எல்லாம் நல்லா கிடைக்கும் சுக்கியமா இருக்கும் ஒரு ஒரு குறைவு வராது அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையே போறும் நடக்கிறதோ இல்லையோ சுவாமிஜி உங்கள் வாயால் சொன்னே இல்லையா அதுவே போறும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆசைப்பட்டதை சொல்றதுன்னு அர்த்தம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீடோ அந்த ஆசைப்பட்டதை திரும்ப நான் சொல்றது வாயத்திறந்து சொல்லணும் இல்லை நமஸ்காரம் பண்ணுற போதும் வாய நமஸ்காரம் சுவாமிஜி அப்படின்னு சொல்லணுமா மனசுக்குள்ள நமஸ்காரம்னு நினைக்க நமஸ்காரத்தை பாவிக்கணுமா வாக்கால சொல்லணுமா உடம்பால பண்ணணுமா அல்ல உரசா சிரசா திருஷ்டியா மனசா வச்சசா ததா பத்யாம் கராபியாம் கருணாபியாம் பிரணாமோஷ்டாங்க உச்சத்தை இருக்கட்டும் இப்போ ஆசையினால என்ன ஆகிறதுன்னு அந்த ரெண்டு சொல்றாரு சிங்கராஜர் இவன் நினைச்சதெல்லாம் கிடைக்கும் இவன் இவன் ஆசைப்பட்டதெல்லாம் பிரார்த்தனை பண்ணதெல்லாம் வீண் போகாது கிடைக்கும்னு சொல்லி அது மாத்திரம் இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்றார் ஆசை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் இவனும் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம் ஆசையின் ஆசை செல்லுகிற அளவு இதெல்லாம் வந்து அப்படியே நினஞ்சுக்கூடாது நிஜமாக எங்கேயோ போறானான் ஆசை எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் இவனுடைய செயல் ஃப்ரீ மூவ்மெண்ட்டுங்கிற அர்த்தத்தை சொல்ற சுதந்திரமா இருப்பான்னு அர்த்தம் விடுதலையும் கிடைக்கலாம் இருப்பான் யார் எதுவும் அவனை கட்டுப்படுத்தாது கட்டுப்படுத்தாதுன்னா அக்கரம் பண்ணுவான்னு அர்த்தம் இல்லை எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருக்கும் அர்த்தம் சமூகம் அவனுக்கு அனுகூலமாக இருக்கும் சூழ்நிலைகள் அவனுக்கு அனுகூலமாக இருக்கும் நம்ம போடுற போடுறோம் நான் ஒன்று போட்டுருக்கேன் உங்கள் அனைவருக்கும் அறிவு மனநலம் சொல் நலம் உடல் நலம் செயல் நலம் அனைத்து நலங்களும் பெற்று ஆன்ம நலம் அடைய ஆண்டவனை வேண்டி அன்போடு வாழ்த்துகிறேன் எல்லாம் ஆபாவரணம் மூலியம் ஆன்ம நலம் ஆண்டவனை வேண்டி அன்போடு வாழ்த்துகிறேன் எல்லா நலங்களும் சரி, நலன்களும் உபாசனை முடிஞ்சு போயிடுத்து பதினஞ்சாவது உபாசனை ஆரம்பிக்கிறது இதுதான் கடைசி உபாசனை சொல்லி கொடுக்கிறார் சனத்குமாரர் நாரதருக்கு படிக்கலாம் பிராணோவா ஆசாயூய அரா நாணம்யணோ பித்த பிரோ பிராணோ பிரா பிராண பிராணிய பிரோண ஆசய காட்டிலும் பெரிசு பிராணஹா பிராணஹாங்கிற இந்த சப்தமானது சாஸ்திரத்துல பிராணசப்தம் ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு மீனிங் இருக்கு பிரம்மசூத்திரத்துல இந்த பிராணசப்தம் விசாரம் பெருசா இருக்கு பிராணசிய பிராணா அப்படின்னு கே படிக்கிறோம் கேனோபனிஷத்தில் ஒரு ஒரு இடத்துலையும் இந்த பிராணசப்தமானது பல அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த இடத்துல பிராணசப்தம் வந்து ஹிரண்ய கர்ப்பனை குறிக்கிறது ஹிரண்ய கர்ப்பன்னா யாரு பிரம்மா பிரம்மானு சொல்கிறோம் புராணத்தில் பிரம்மானு சொல்கிறவரு தான் கர்ப்பன் समष्टि सूक्ष्म शरीर हिरण्यगर्भः அபிச்சியம் இவர் மிக விசேஷமா போற்றப்படுபவர் படிக்கிறோம் பிரம்மா தே தேவானாம் பிரதம சம்பபூவ இவர் தான் முதல் இவருக்கு முதல் உண்டு ஈஸ்வரன் कारण शरीर காரண அபிமானி இதெல்லாம் தத்துவபோதம் எல்லாம் அடிப்படை நூல் எல்லாம் படிச்சிருந்தா தான் இது புரியும் புரியல என்ன விட்டுடுங்க ஆ சமஷ்டி காரணீர அபிமானி சைதன்யம் ஈஸ்வரன் அவ்யாக்கிருத்தகான்னு அவருக்கு ஒரு பேர் ஒரு பேர் அவர் அனாதி பரம்பிரம்ம நுணம் பிரம்ம அனாதி மாயா அனாதி மாயா பிரதிபிம்பியம் ஆர் மாயா விசிஷ்டை மாயா சகித சைத்தன்யம் யாருன்னா ஈஸ்வரன் அவரும் அனாதி இந்த ஈஸ்வரன் கிட்டிருந்து உண்டாரவர்தான் அதாவது என்ன சொல்றது சுத்த சத்துவம்னு சொல்லுவோம் நம்முடைய காரண சரீரத்தை மலினசத்துவம்பம் அது வந்து சுத்த சத்வம் வஷ்டி காரண சரீரத்தை மலினசத்துவம்பம் ஏன்னா ரொம்ப பார்த்தா டைம் ஆயிடும் நம்ம வந்து எஷ்டியில திருஷ்டியில பார்க்குறோம் எஷ்டி திருஷ்டியில பார்க்குறோம் விஸ்வதைஜச பிராக்யன் பார்க்கிறோம் சமஷ்டி திருஷ்டியில பார்க்கும் பொழுது விராட்டு கர்ப்பன் ஈஸ்வரன் பார்க்கிறோம் சமஷ்டி காரண சரீரம் அதுக்குதான் மாயான்னு பேர் அப்புறம் சமஷ்டி சூக்மசரீரம் அந்த சமஷ்டி சூக் பிரதிபிம்பிக்கிற சைதன்யத்துக்கு தான் இவர் தான் பரமோத்தம ஜீவன் ஜீவானாம் ஜீவகெல்லாம் உயர்ந்த பரமோத்தம ஜீவன் சொல்லுகிறார் எல்லாம் அட்வான்ஸ்டா படிக்கணும் நிறைய விஷயம் பார்க்கணும்னா போயிட்டு ஆஹ் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பிராணம் தான் விட பெருசு இரண்ட கர்ப்பந்தான் பெரியவர் வேதத்துல வந்து எங்க சுத்தி வந்தாலும் இங்க வந்துடுவாங்க எந்த தியானம் என்ன கிரமம் வந்தாலும் கடைசியில இரண்ட கர்ப்பங்கிட்ட வந்துடுவாங்க அது நீங்க தைத்திரியமா இருக்கட்டும் பிரகதாரண்யகமா இருக்கட்டும் அது மகாநாராயணமா இருக்கட்டும் எந்த உபநிஷத்தா இருந்தாலும் சரி கடைசியில இரண்டிய கர்ப்பன் வந்துடுவாங்க கடோபநிஷத்துல இரண்டிய கர்ப்பன் இருக்கு முண்டகோபனிஷத்துல இருக்கு ஏனோ உபநிஷத்துலையும் சொல்லுவான்னு சொல்லலாம் அது எப்படி இருந்தாலும் எல்லா உபனிஷத்துலேயும் இந்த ஹிரண்ய கர்ப்பன் வந்துடுவார் அப்ராணந்தான் ஆசைய காட்டிலும் ஹிரண்ய கர்ப்பந்தான் ஆசைய காட்டிலும் உயர்ந்தவர் மேலானது பூயான் பெரியது உயர்ந்தது உத்கிருஷ்டமானது சத்தியமானது வியாபகமானது அதுக்கு ஒரு அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றது முண்டகோபரிஷத்துல படிச்சிருக்கோம் ஓமித்யாத்மான அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தில் சொல்றதில் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியும் முண்ட கோபரிஷத்தில் இதே வாக்கி இதே திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கு எப்படி ஒரு சக்கரம் இருக்கு இந்த சக்கரத்துக்கு கொடம் இருக்கு அந்த குடத்துல இந்த போக்ஸ் எல்லாம் சொல்கிறோமே இந்த ஆரங்கள் ஆரங்கள் அந்த சக்கரத்தின் குடத்தில் சேர்ந்திருக்கிறது எல்லா ஆரங்களும் அந்த சக்கரத்தின் மைய குடத்தை சார்ந்து இருக்கிறது அதுதான் வந்து அதுக்கு பேர் நாபின்னு பேர் அரா அராங்கிறது ஆரம் அரா சக்கரத்தினுடைய சுழலனும்னா இந்த சக்கரம் சுழலனும்னா பல்வேறு ஆரங்கள் இயற்கை சக்கரம் சுழலனும்னா பல்வேறு ஆரங்கள் அதெல்லாம் எதுல இருக்கு இந்த சமஷ்டி சூக்ம சரீர அபிமானி சைதன்யம் இரண் கர்பனை சார்ந்திருக்கிறது இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் அவரை சார்ந்திருக்கிறது இது ஒரு திருஷ்டாந்த நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் தான் அத்தனையும் வியாபிச்சிருக்கா இது சொல்ல போனா இது ஒரு விசிஷ்டாத்வைத தத்துவம் தான் நல்லா கவனிச்சு சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் இது பக்கா விசிஷ்டாத்வைத்த தத்துவம் விசிஷ்டாத்வைதம் இதோட நுண்ணுடுத்தும் இதோட முடிஞ்சுடுத்து இதுக்கு மேல நாம அத்வைதத்தை சொல்றோம் இந்த இரண்ய கர்ப்பனை ஏன் நாராயணா சொல்லிக்கலாம் இப்படி வேணாம் சொல்லிக்கலாம் அதுவே விஷயம் அப்ப இந்த பிராணன்ல தான் எல்லாமே பிராணன் இரண்ய கர்ப்பன் சமஷ்டி சொல்ற போது புரிஞ்சுக்கணும் சமஷ்டி ஸ்தூல சரீரம் பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சத்தை நம்மால் இமேஜின் பண்ண தெரியணும் யோசிக்க முடியணும் அப்பதான் இது விளங்கும் இல்லாட்டி பொருள் விளங்கா உருண்டை தான் அது கற்பனை பண்றவோ நமக்கு புரியறது அது ஒரு மாபெரும் சக்தி அதனால தான் இந்த ஸ்தூலம் சூக்ஷ்ம பிரபஞ்சத்துல தான் ஸ்தூல பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறது பிரபஞ்சம் காரண பிரபஞ்சத்துலருந்து தோன்றுகிறது இப்போ நமக்கு காரணப் பிரபஞ்சத்தில் தாத்பரியம் இல்லை இப்போ இங்கே பா டாபிக் என்னதுன்னா நம்ம தூங்குற போது தூங்குறத போது நமக்கு மோட்சத்தை பற்றியான நினைக்க போகிறோம் தூங்குறத பற்றி முழிச்சுட்டு இருக்கிற போது தானே ப்ராப்ளமாக மாமியார் ப்ராப்ளம் விவகாரங்கள்லாம் விவ தூ முழிச்சுன் இருக்கிற போது தானே இல்லை காரணச் செயலரம் இந்த விக்ஷேபம் தான் ப்ராப்ளம் அப்படி ஒரு தான் ப்ராப்ளம் விக்ஷேபம் ப்ராப்ளம் இல்லைன்னு இன்னொன்று அது அப்புறம் பார்ப்போம் இது பிரபஞ்சம் முழுக்க சூக்ம பிரபஞ்சம் இதுலதான் எல்லாம் இருக்கு சமர்ப்பித்தா போட்டிருக்கு ஆரங்கள் எல்லாம் சமர்ப்பணமாகி இருக்கின்றதோ ஒன்றுபட்டு இருக்கின்றதோ ஒடுங்கி இருக்கின்றதோ அப்படி எதாவாங்கிறது ஏவம்னா அப்படி அஸ்மின் பிராணை புரியதா சொல்ற ஏன்னா உபாசனை பண்றவனுக்கு புரியறது உபாசன பண்றவனுக்கு அந்த உண்மை விளங்குகிறது உபாசனை புரியது அதனுடைய சூக்மங்கள்லாம் புரியது அஸ்மின் பிராணே சர்வகம் சமர்ப்பித்தம் சாஸ்திரம் சொல்றது இப்ப சாஸ்திரத்தினால இது நமக்கு புரியுது நம்ம டைரக்டா இது வந்து பிரத்யக்ஷமா அபரோக்ஷமா அனுபவிக்கிறோமோ இல்லையோ சாஸ்திரம் மூலமா புரிஞ்சுக்கிறோம் நம்ம சூக்ம சரீரம் புரிக்கிறது புரியறதுனால நம்ம இமாஜின் பண்ண முடியும் கற்பனை பண்ண முடியும் அதனால நம்ம புரிஞ்சுக்கிறோம் சமர்ப்பிதம் இதுதான் சர்வ ஆதாரம் ஹிரண்யர்பா சர்வ ஆதார சர்வ வியாபி சர்வாத்மகா சர்வாந்தரியாமி அந்த ஹிரண்ய கர்ப்பன அந்த ஹிரண்ய கர்ப்பன் எப்படிப்பட்டவர் அவரை யாரேனும் இயக்குகிறார்களா அவர் தானே இயங்குகிறாரா அப்படின்னு கேட்டா அவர் இயங்குகிறார் பிராணம் தத்தாதி பிராணாய தத்தாத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் பிராணனே பிராணனை செலுத்துகிறது பிராணனே பிராணனுக்குரியா காரகேதாத்தம் பிராணாத் பகிர் பூதம் அஸ்தி இது பிரகரணார்த்த எல்லாம் பிராணம்தான் பிராணனே எல்லாம் பண்ணிக்கிறது தன்னைத்தானே இயக்கிக் கொள்கிறது தனக்கு தானே வழங்கிக் கொள்கிறது தானே வழங்குகிறது இப்படிலாம் சொல்லுகிறேன் நீங்க இதை எப்படி வேணாலும் பண்ணலாம் சமஷ்டி பிராணம் எஷ்டி பிராணனுக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தப்பு இல்லை சமஷ்டி பிராணம் எஷ்டி பிராணனை இயக்குகிறது சமஷ்டி பிராணந்தான் எஷ்டி பிராணனுக்கு எல்லாம் கொடுக்கிறது அப்படி சொல்லி அப்படியும் புரிஞ்சுக்கலாம் ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்கணும் அங்க பெறுபவன் பெறப்படுபவன் போல தெரிகிறது ஆனால் உண்மையில் பெறுபவனும் இல்லை பெறப்படுபவனும் இல்லை இது சற்று நுண்மையானது அது அர்த்தம் அர்த்தம் சர்வ ஆதார இரண்ய கர்ப்பன் சமஷ்டி சூட்சர் அபிமானி டோட்டல் மைண்ட் வித் கான்சியஸ்னஸ் போட்டு இங்கிலீஷ்ல போடணும்னா என்ன கூட்டு மனம் தமிழ் எப்படி போடுறது இல்லை சமஷ்டி மனசு சமஷ்டி மனசோட சேர்ந்திருக்கிறோட சேர்ந்திருக்கிற சமஷ்டி மனசு சமஷ்டி சூட்ச பிரதிபிம்ப சைதன்யம் விசிஷ்டைதன்யம் அப்படிலாம் போட்டு தப்பு அப்ப இந்த ஹிரண்ய கர்ப்பம் சர்வ ஆதாரம் ஸ்வதந்திராங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் பிராணேன பிராணம் யா பிராண யா தீ பிராணம் தத்தாதி பிராணாய தாத்தி அப்புறம் என்ன சொல்றார் இதுதான்ப்பா எல்லாம் அப்பா யாரு நம்ம அப்பா பிராணந்தான் அம்மா பிராணந்தான் பிதா பிராண மாதா பிராண பிராணோஹி பிராணோஹ பிதா பிராணோ மாதா பிராணோ பிராத்தா பிராணஸ்வசா பிராண ஆச்சாரியா பிராணோ பிரண எல்லாம் பிராண சர்வம் பிராணமயம்னு சொல்லு அடுத்த வகுப்புல இதை இன்னும் ஆழமா படிப்போம் இந்த அளவுல வகுப்ப பூர்த்தி பண்றேன் தாத்மேயுமா அய்யனேன் அனந்தஜன்மாண்ட மய்யே உபதேஷிக்க மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓ ஆதிகுருநாசஸ்வாமிகி